பிரபி தோற்றவேத்தைக்கணாயீ மூ நம ஜானுத்தையை தேயேச்சி தருவன் ஸ்ரீஷர் உபதுஷத்த பூர்த்தி பண்ணக்கூடிய சமயத்தில் இருக்கிறார் இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தோட சாரத்தை பார்க்கலாம் ஹே அர்ஜுனா இதி இத்தினா இவ்வாறு தே உனக்கு ஞானம் ஆக்கியாத்தம் ஞானத்தை உபதேசம் செய்தேன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை நெறிமுறையினை சுருக்கமாகவும் மெய்ப்பொருள் தத்துவத்தை விரிவாகவும் சுருக்கமாக சொன்னால் கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் கர்மயோகத்துக்குள்ளேயே உபாசனா யோகமும் அடங்கிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்ளணும் ஆகவே இந்த சாஸ்திரோபதேசத்தை ஞானோபதேசத்தை உனக்கு நான் செய்தேன் மயா ஆக்கியாத்தம் என்னால் உனக்கு இந்த ஞானமானது வழங்கப்பட்டது வழங்கி அருளப்பட்டது எப்பேற்பட்ட ஞானம் இதுன்னா குஹ்யாத்து குஹ்யதரம் அதாவது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து பாதுகாக்க வேண்டியவைகளிலெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியது ஏனென்றால் இந்த கர்மயோக ஞானமும் ஞானயோக ஞானமும் தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான ஆழமான அமைதியான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது ஆகவே குஹ்யாத்து குஹ்யாத்துன்னா பாதுகாக்கப்பட வேண்டியவைகளுக்கெல்லாம் குஹ்யதரம் சாதாரணமாக ரகசியம்னு அர்த்தம் இதுக்கு ஏற்கனவே நம்ம ராஜவித்யா ராஜகுஹ்யம்ங்கிற அத்தியாயத்தில் அதாவது ஒம்பதாவது அத்தியாயத்தில் படிச்சிருக்கோம் ராஜவித்யா ராஜகுஹ்யம்னு இங்கே சொல்கிறார் குஹ்யாத்து குஹ்யதரம் ரகசியத்துல எல்லாம் பெரிய ரகசியம் ஆனால் இதனுடைய பரமதாத்மனியை என்னன்னு கேட்டால் நம்முடைய மனசில் ஆழமாக வச்சு பாதுகாக்க வேண்டியவைகளுல்லாம் மிக முக்கியமானதுன்னு அர்த்தம் இதுக்கு ரொம்ப மதிப்பு தரணும்னு அர்த்தம் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ரெண்டாவது ரீதியில் சொல்றதை பாருங்க ஏதத்து அசேஷேன விமர்சிய இதனை நீ முழுமையாக ஆராய்ச்சி செய்து நன்றாக யோசித்து பார்த்து ஆலோசனை பண்ணி அதுக்கு பிறகு எதா இச்சசி ததா குரு நீ எப்படி விரும்புகிறையோ அப்படி பண்ணு சுதந்திரம் கொடுக்குறார் நான் சொன்னதெல்லாம் நீ வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இதுக்கு நல்லா யோசித்து நல்லா ஆழமாக சிந்திச்சு நான் சொன்ன கருத்தை திரும்ப திரும்ப நீ யோசிக்கணும் அப்போ தான் உனக்கு இது பிடிப்படும் இதனுடைய மகத்துவமெல்லாம் ஆகவே அதுக்கு பிறகு நீ எப்படி நினைக்கிறையோ இல்லை என்னால் யுத்தம் பண்ண முடியாது நான் வந்து சன்னியாசியாக போகிறேன் அப்படின்னா பண்ணிக்கோ இல்லை நான் யுத்த தர்மத்தை பண்ணுறேன் யதேஷ்டாச்சாரத்தை சொல்லிவிட்டார்னு அர்த்தம் இல்லை எப்படி வேணாலும் இருக்கலான்னு அர்த்தம் இல்லை அப்படி இருந்தால் தனி மனிதன் சமூகமெல்லாம் குறிப்பாக சமூகத்துக்கு பெரிய பாதிப்பு வரும் ஆகவே சமூகத்தில் அறம் ரொம்ப முக்கியம் பொருளியலை சார்ந்த அறம் இது அருளியலை சார்ந்த அறம் உயர்ந்த அறம் இது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத பல நன்மைகளையெல்லாம் நமக்கு செய்யக்கூடியது மேலெழுந்த வாரியான ஒழுக்க அறமெல்லாம் கிடையாது ஆழமான அற தத்துவங்கள் விஷயங்கள் ஆகவே யசா இச்சசி ததா குரு அப்படின்னு அர்த்தம் இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போகிறார் அவனுக்கு அப்படி யோசிக்க முடியலேன்னா கருணையோடு நம்ம இன்னும் சொல்லணும் அவனுக்கு அப்படிங்கிற கருத்தை அழகாக சொல்ல போகிறார் அது நாளைக்கு நம்ம படிக்கலாம் இதி தேஜானமாக்கியாத்தம்